தலைப்பு 54, நான்கு அகரம் மூலாங்க பிரணவமாகிய அகரலக்ஷணம் ஒருவாறு ஊன்றல் வாமை சுழித்தல் ஜேஷ்டை விசிரிம்பித்தல் ரவுத்திரி மடித்து மேலேறல் காளி அங்கிருந்து கீழ்வரல் கலவிகரணி மேல்புடைப்பெயர்த்தல் பலவிகரணி கீழ்த்தாழல் பலப்பிரதமணி கீழ் ஊன்றி நிற்றல் சர்வபூதமணி வரிவடிவாதல் மனோன்மணி இதில் விந்துநாதம் முதலிய நவநிலைகளும் உல அகரமாகிய முதல் எழுத்து உற்பத்தி விவரம் ஒன்று விந்து பெரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இரண்டு நாதம் பெரிய நாதம் மூன்று பரவிந்து அதில் பாதி வெளிச்சம் சந்திர வெளிச்சம் நான்கு பரநாதம் நாதம் ஐந்து அப்பரவிந்து வெளிச்சம் நட்சத்திர ஒளி 6. அப்பரநாதம் நாதம் 7. திக்கிராந்தம் அருகிய வெளிச்சம் மின்னல் ஒளி 8. அதிக்கிராந்தம் சப்தம் ஒன்பது வாமசக்தி பத்து ஜேஷ்டசக்தி பதினொன்று ரௌத்திரி சக்தி பனிரெண்டு காளிசக்தி